அனைவருக்கும் வசந்தாவின் அன்பு வணக்கம் சில தினங்களுக்கு முன்பாக திரு முத்து என்ற ஒரு அன்பர் பக்தர் எனக்கு அலைபேசில் தொடர்பு கொண்டார் எல்லாரும் கடவுள்களை பற்றியே பேசி கொண்டு வருகிறோம் அருளாளர்களையும் அடியார்களையும் பற்றி பேசுவதே இல்லையம்மா நீங்கள் ஸ்ரீ ஞானானந்த கிரி சுவாமிகளை பற்றி ஏதாவது பதிவுகள் போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒரு புத்தகத்தையும் வாங்கி அனுப்பிவிட்டார் நானும் அதற்கு சரி என்று சம்மதித்தேன் தபோவனத்துக்கு அடிக்கடி சென்றிருக்கிறேன் அவரை தரிசிக்கும் பேரு எனக்கு கிடைத்ததில்லை அவர் மேல எனக்கு நல்ல ஈடுபாடு உண்டு அந்த சுவாமியிடம் ஆகவே இப்போது நான் என்னிடம் இருக்கும் புத்தகம் சுவாமி நித்யானந்தகிரி அவர் எழுதியது ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் ஸ்ரீ ஞானானந்த நிக்கேதன் தப்போவனம் அஞ்சல் விழுப்புரம் அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான புத்தகம் இதை முதன் இந்த ஒரு கருத்தாக்கத்தை எழுதியவர் பத்மாசனி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் இருந்துதான் நான் விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த புத்தகத்தில் பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கின்றன முதல் அத்தியாயம் அந்த தப்போவனம் இருக்கும் இடமான திருக்கோவிலூர் அதனுடைய மகிமையை பற்றி சொல்கிறது அந்த அங்குதானே வைஷ்ணவத்தலமும் இருக்கிறது சிவத்தலமும் இருக்கிறது உலகலந்த பெருமாள் அவருடைய கோவில் அங்கு தானே இருக்கிறது சிவத்தலன் வீரட்டானேஸ்வரர் பாடல் பெற்ற தலம் இருக்கிறது அவ்வையாரோடு நெருங்கிய தொடர்பு உடைய உடையது ஸ்ரீ ரகோத்தமன் சுவாமி அவருடைய பிருந்தாவனம் அங்கு இருக்கிறது ஒரு இரண்டாவது அத்தியாயத்தில் அந்த தபோவனத்தில் அவர் இருந்த தங்கியிருந்த போது யாரெல்லாம் அவரை வந்து சந்தித்தார்கள் அதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர் ராம் சுமார் சூரத்குமார் யோகி அதை பற்றியெல்லாம் குறிப்புகள் காணப்படுகின்றன மூன்றாவது அத்தியாயத்தில் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய இளமை பருவன் இளமை பருவம் அவருடைய குருவான ஸ்ரீ சிவரத்னகிரியை அவர் எப்படி சந்தித்தார் எப்படி அவர் தொடர்பு கொண்டார் என்ற என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமது ஞானானந்தகிரி சென்ற யாத்திரை பத்ரி முதல் ஸ்ரீலங்கா பாண்டிச்சேரி ஸ்ரீமுஷ்ணம் ஆட்டையாம்பட்டி போன்ற தலங்களுக்கெல்லாம் அவர் சென்றிருக்கிறார் அதை பற்றி விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நான்காவது அத்தியாயத்தில் சித்தலிங்க மடம் திருக்கோவிலிற்கு சற்று தொலைவில் தான் இருக்கிறது இதுதான் முதலில் தலைமை பீடமாக இருந்தது சுவாமிக்கும் அதற்கும் உள்ள தொடர்பு அந்த மடத்தில் சித்தியாகும் வரை அங்கு அடிக்கடி சென்று இருந்திருக்கிறார் அதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் காணப்படுகின்றன ஐந்தாவது அத்தியாயம் இந்த தப்போவனத்தில் சுவாமிகள் தங்க ஆரம்பித்த பிறகு தினப்படி அங்கு நடந்து வந்த அந்த அனுஷ்டானங்கள் வேத பாராயணம் பஜனை போன்றவற்றை குறிப்புகள் எல்லாம் காணப்படுகின்றன அடுத்து ஆறாவது அத்தியாயம் தீப ஜோதி வைபவம் இது மிகவும் சிறப்பாக அங்கு நடைபெறும் ஒரு ஆராதனை அதை பற்றி விவரமாக கூறப்பட்டிருக்கிறது ஏழாவது அத்தியாயத்தில் அவருடைய பாத பூஜை அவருக்கு செய்யப்படும் பாத பூஜை அதன் மூலம் பக்தர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன அங்கு நடைபெற்ற பிக்ஷாவந்தனம் திருவடி பூஜை இதை பற்றியெல்லாம் தப்போவனத்தின் தனி சிறப்பு என்றே கூறலாம் இந்த பிக்ஷாவந்தனமும் திருவடி பூஜையும் அதை பற்றி கூறப்பட்டிருக்கின்றன எட்டாவது அத்தியாயத்தில் அவருடைய அருள் லீலைகள் குழந்தைகள் முதல் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அவர் எப்படி அருள் செய்தார் உயிரினங்கள் ஜந்துக்களுக்கு கூட விலங்கினங்களுக்கு பறவைகளுக்கு கூட அவர் எப்படி அவ அவைகளிடம் அன்பாக இருந்தார் அருள் புரிந்தார் என்ற விவரங்கள் காணப்படுகின்றன ஒன்பதாவது அத்தியாயத்தில் குரு பக்தி அதாவது ஆத்ம சாட்சா காரத்துக்கு முக்தி வேணும் என்றால் குருவை சரணடைய வேண்டும் ஏனென்றால் அந்த குருவானவர் ஞானம் என்னும் விளக்கால் நம்முடைய அஞ்ஞானம் என்ற இருளை போக்குகிறார் இதை பற்றியெல்லாம் அதில் கூறப்பட்டிருக்கிறது பத்தாம் அத்தியாயம் குரு தரிசனம் நம்முடைய மெய்ப்பொருள் தரிசனத்திற்கு கடைசி படிவாக படியாக அமைவது குருநாதனுடைய தரிசனம் தானே இதுதான் உண்மையான பூரணமான தரிசனம் என்று கூறலாம் அதை பற்றியெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது தான் பத்தாவது அத்தியாயம் பதினொன்றாவது அய்ய அத்தியாயம் என்றால் என்ன நாம் எல்லாம் உயும் வழி என்ன என்று அவர் சலுப்பே அடையாமல் அவற்றை சிறு வரிகள் கொண்ட தமிழ் பாடல்களை பாடி விளக்கி கூறுவாராம் யார் எப்போது இந்த சந்தேகத்தை கேட்டாலும் பன்னிரெண்டாவது தியாயம் மகா சமாதி மானுட உறவில் திகழ்ந்த அந்த தெய்வமானது அந்த உருவை கலைத்து ஸ்ரீ ஞானானந்த ஆஹ் ராய் ஞானானந்த தேவராய் அஹ் தெய்வ வடிவத்துடன் ஆன நிலையை அந்த தபோவனமானது அன்று முதல் அருளாலயமாக உருவானதை பற்றியெல்லாம் அதில் அந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் அத்தியாயம் அவருடைய சிலையில் திகழும் அந்த சிலை வடிவாம திகழும் சிற்பரன் அவருடைய கருணையே உருவமான அந்த குருநாதர் தம்முடைய திவ்ய அந்த அந்த சிலா விக்கிரகத்திற்கு அவருடைய ஜீவக்கலைகள் அளித்தார் அது ஆகவே அந்த விக்கிரகத்தை தரிசிப்பவர்கள் குருநாதரியே நேரில் தரிசிக்கும் அனுபவத்தை அடைந்ததாக கண்கூடாக அடைந்ததாக கூறப்படுகிறது அதை பற்றியெல்லாம் பதிமூன்றாம் அத்தியாயம் சொல்கிறது பதினான்காவது அத்தியாயம் அருளாலயம் எப்படி இந்த தப்போவனமானது அருளாலயமாக உருவெடுத்து இன்றும் அவருடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிறது அவர் மறைந்த பிறகும் மேலும் மேலும் அவருடைய கீர்த்தியானது வளர்ந்து வருகிறது அது அவருடைய சித்த சங்கர்ப்பம் அவருடைய அதிர்ஷ்டானம் அங்கிருக்கும் மணிமண்டப ஆலயம் மகர விளக்கு இவற்றை பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறது அங்கு அதை அண்டின பக்தர்களுக்கு முழு நம்பிக்கையுடன் நினைப்போருக்கு அவர்களுக்கெல்லாம் அனுகிரக சக்தியை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது அந்த தப்போவனம் ஆகவே இந்த புத்தகத்தில் காணப்படுகின்ற இந்த பதினான்கு அத்தியாயங்களை நாளை முதல் தினந்தோறும் சில சில பகுதிகளாக நாம் அதை அறிந்து கொள்வோம் ஆஹ் சுவாமி ஞானானந்தகிரியினுடைய அருளாசையால் ஸ்ரீ ஞானானந்தகுரு சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்